நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமேசான் ஃபிலிம்ஃபேர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபதின் அறுபத்தி பதிவில் சிறந்த படத்துக்கான விருதை வென்ற படம் கல்லி பாய் இரண்டு கெயின்ஸ்கோப்பை செஸ் போட்டியின் இரண்டாவது பதிப்பை வென்றவர் கொனரு ஹம்பி மூன்று ஜோஷ்னா சீனப்பாவும் சௌரவ் கோஷலும் ஸ்குவாஷ் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நான்காவது உலகளாவிய ஆயுர்வேத விழா எங்கு நடைபெறவுள்ளது இரண்டு ஒருமுறைகூட மக்களவைக்கு செல்லாமல் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவர் யார் மூன்று ஈஸ்ட் இண்டீஸ் என்ற அழைக்கப்பட்ட நாட்டின் இன்றைய பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி